அவர்கள் அழகில் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது ஹிலா பாத்திரம் போன்ற ஒன்றை கொண்டு வர சொல்லி அதிலிருந்து தமது கையில் அள்ளி தமது தலையின் வளப்புறம் ஊற்றுவார்கள் பின்னர் இடப்புறம் ஊற்றுவார்கள் பின்னர் தமது இரு கைகளால் தலையை தேய்ப்பார்கள்